பகுதியில் ரஷ்யாவின் மிக அழகிய நகரங்களில் ஒன்றான செயின்ட் பீட்டர்ஸ்பெர்க் நகரை பற்றி பார்க்கலாம் மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ஒரு பெரிய சதுப்பு நிலமாக இருந்த இந்த பிரதேசம் ரஷ்ய மன்னன் முதலாம் பீட்டர் அலெக்சவேச் ரொமனோவ் காலத்தில் ஒரு நகராக உருமாற்றப்பட்டது நீவா ஆற்றின் அருகே பின்லாந்து வளைகுடாவின் கிழக்கே போல்டிக் கடலின் கரையோரத்தில் அமைந்திருக்கும் செயின்ட் பீட்டர்ஸ்பெர்க் ஆயிரத்தி எழுநூற்றி மூன்றாம் மன்னன் பீட்டரின் அவனது ஐரோப்பாவின் கண்ணாடியாக அமைக்கப்பட்டது மிக பெரும் பொருள் மற்றும் மனித செலவில் விவசாயிகள் மற்றும் குடியானவர்களால் சதுப்பு வடிகட்டப்பட்டு பாறைகள் மற்றும் சரளைகளால் நிரப்பப்பட்டு இன்றைய நகருக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது இந்த புதிய தலைநகரை பாதுகாக்க பீட்டர் மற்றும் போலின் கோட்டை அமைக்கப்பட்டது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்ய சாம்ராஜ்யத்தின் தலைநகராக இருந்து வந்துள்ளது இன்றைய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரம் பதினெட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு காலத்துக்குரிய ஐரோப்பிய கட்டிடக்கலையின் செல்வாக்கை இன்னமும் தக்கவைத்துள்ளது ஐந்து மில்லியன் மக்கள் வாழும் செயின்ட் பீட்டர்ஸ்பெர்க் ரஷ்யாவின் இரண்டாவது பெரிய நகராகவும் ஐரோப்பாவின் நான்காவது பெருநகராகவும் அமைகிறது முன்னர் லெனின் கிராட் மற்றும் பெட்ரோ கிராட் போன்ற பெயர்களாலும் அறியப்பட்ட செயின்ட் பீட்டர்ஸ்பெர்க் நகரின் மத்திய பகுதி இன்று ஒரு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாகும் செயின்ட் பீட்டர்ஸ்பெர்க் நகரை சுற்றி பார்க்க நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் நீண்ட மெட்ரோ ரயில் பயணம் மிகவும் வசதியான வழி புதிய ரயில் நிலையங்கள் செயற்பாட்டில் சிறப்பாக இருந்தாலும் பழைய ரயில் நிலையங்கள் இன்னமும் மிக நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டுள்ளன செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரின் பாலங்கள் நூற்று கணக்கான இணைக்கப்பட்ட ஆறுகள் மற்றும் கால்வாய்களை கடந்து செல்கின்றன ஸ்டேட் ஹெமிட்டேஜ் அருங்காட்சியகம் அமைந்துள்ள அமைந்துள்ளது இவற்றில் கற்காலத்தில் இருந்து இருபதாம் நூற்றாண்டு வரையான உலகின் கலை பண்பாட்டு வளர்ச்சியை காண முடியும் இருநூறு வருடங்கள் பழமையான இன்னும் ஒரு முக்கிய இடமாக குறிப்பிடலாம் வெற்றிகரமான உலக பல சுற்றுலா பயணங்கள் காரணமாக இது ரஷ்யாவை காட்டிலும் வெளிநாடுகளிலேயே மிகவும் பிரபலமானது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் எப்போதுமே புதிய சிந்தனைகளின் மையப்புள்ளியாக இருந்துள்ளது எழுபது ஆண்டுகால கம்யூனிச ஆட்சியின் தூண்டுகோலாகவும் பின்னாளில் ஜனநாயக மாற்றத்தின் விரும்பிகளாகவும் செயின் பீட்டர்ஸ்பர்க் மக்களே இருந்தனர் இன்றைய செயின்ட் பீட்டர்ஸ்பெர்க் மக்கள் பழைய தலைமுறையின் தடைகளை தாண்டி புதிய கருத்துக்களையும் படைப்பாட்டல்களையும் ஆராய்பவர்களாகவும் தங்களை ஐரோப்பியர்களாக அடையாளப்படுத்துவர்களாகவும் இருக்கிறார்கள் இதனாலேயே பழைய கட்டிடங்கள் கலைகள் என்பவற்றை தாண்டியும் இன்றைய செயின்ட் பீட்டர்ஸ்பெர்க் ஒரு இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் ஐரோப்பிய நகராகவும் விருந்தினர்களை வரவேற்கிறது கோடை காலம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகருக்கு பயணிக்க சிறந்த காலமாகும் வெள்ள இரவுகள் என்று சொல்லப்படும் நீண்ட கோடை நாட்கள் இந்த நகரை சுற்றி பார்க்கும் வருடத்தின் மே ஜூன் கால பகுதி சுற்றுலா பயணிகளை அதிகமாக கவரும் மாதங்களாகும் செயின் பீட்டர்ஸ்பர்க் நகருக்கான சராசரி விமான பயண செலவு ஆயிரத்தி முன்னூறு தொடக்கம் டாலர்கள் வரை இருக்கும் ரஷ்யாவின் முக்கிய நகரங்களை சுற்றி பார்க்கும் குழு சுற்றுலாவுக்கு ஆயிரத்தி ஐநூறு நோக்கல் தொடக்கம் செலவாகலாம் ஒரு ஐரோப்பிய நகராக இருப்பதால் தினசரி செலவுகளும் அதற்கு ஒப்பாகவே இருக்கும் ஒரு ஐரோப்பிய சுற்றுலாவின் ஒரு பகுதியாக செயின்ட் நகரையும் உள்ளடக்கிக் கொள்வது ஒரு சிறந்த சுற்றுலாவாக அமையும்